तापत्रय विनाशाय कर्मयोगं वदतनह पुरुषो येन நமயோகம் வதத்தன புருஷோயம் விதூயே ஆசு கர்மா விந்த பரம் நிமிச்சவரவெலும் சில கேள்விகளை கேட்கிறார் நவயோகிகளிடம் ஓ யோகிகளே நான் கர்மயோகம் வதத்த நகன்னா எங்களுக்குன்னு அர்த்தம் கர்மயோகம் கர்மயோகத்தை வதத்த உபதேசம் செய்யுங்கள் ஏன புருஷா சம்ஸ்கிருத பதி தத்து கர்மயோகம் வதத்த எதனால் மனிதன் இந்த மனுத உடம்பிலே வாழக்கூடிய ஜீவன் புருஷான ஜீவன் அர்த்தம் புறங்கிறது உடம்பு புரி சேத்தே இது புருஷ ஜீவ இத்தர்த்த ஆகவே இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் ஏன எதனால் எந்த கர்மயோகத்தினாலேனு அர்த்தம் எந்த கர்மயோகத்தினாலஸ்கிருதாக பதி பண்பட்டவனாக ஆவானோ தத்து கர்மயோகம் அந்த கர்மயோகத்தை நகா எங்களுக்கு வதத்த உபதேசம் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லை ஈக கர்மாணி ஆசு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் ஈகன இந்த மனித உடம்பில் வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த ஜீவனானது மனுஷ சரீரத்தில் வாழ்வதன் வாயிலாக கர்மாணி விதூய அனைத்து புண்ணிய பாபங்களையும் அழித்து விட்டு கர்மாணின்னா இங்கே கர்மஃபலானின்னு அர்த்தம் சஞ்சித்த ஆகாமி பிராரப்த கர்மஃலன்களையெல்லாம் அழித்து விட்டு விதூய நன்றாக பொசிக்கு விட்டுன்னு அர்த்தம் விதூயன்னா பாபவுக பரிதூயதாம் பர் ஆதிசங்கரர் சாதன பஞ்சகத்தில் கர்மாணி விதூய பரம் நைஷ்கர்மியம் விந்ததே இந்த இடத்துல நைஷ்கர்மியம்னா ஞானம்னு அர்த்தம் பிரம்ம ஜானம்னு அர்த்தம் பரம் நைஷ்கர்மியம்னா மேலான ஜானத்தை விந்தத்தை அடைவானோ அந்த கர்மயோகத்தை உபதேசம் பண்ணுங்கள் இதனுடைய சாரம் என்னன்னா ஓ யோகிகளே மனிதன் இந்த உடலிலே வாழுகிற ஜீவாத்மா எந்த கர்மாக்களையெல்லாம் பண்ணி புண்ணிய பாபங்கள்லேருந்து விடுபட்டு சம்ஸ்காரத்தை அடைஞ்சு மோக்ஷத்தை அடையிறதுக்கான ஞானத்தை பெறுவானோ அந்த கர்மயோகத்தை எங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நிமிச்சக்கரவர்த்தி ஒன்பது யோகிகளிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கர்மயோகம் வதத்தன புருஷோ ஏனம்ஸ்கிருத விது ஏஹாசு கர்மாணி நைஷ்கர்மியம் விந்தத்தை